வணக்கம் நற்றின முப்பத்தி எட்டாவது செய்திச் செய்தி ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் இருபதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் மூவாயிரத்தி பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ரூபாய் ஆறு கோடி மானியம் வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி அறிவித்துள்ளார் நேபாளத்தில் பாதுகாப்பாக இருக்கும் தமிழர்கள் இருபத்தி மூன்று பேரை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி ஆணையம் அமைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞராக தமிழகத்தைச் சேர்ந்த சத்யஸ்ரீ ஷர்மிளா பொறுப்பேற்றுள்ளார் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் சேர மாணவ மாணவிகள் முன்வராததால் அனைத்து அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் விரைவில் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படிப்பில் சேர எண்பத்தி பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர் சேலம் திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவுகளை கலந்த மூன்று சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது மாநகர பேருந்துகளை மின்கலன் அல்லது மின்சாரத்தில் இயங்கும் பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் மேலும் நடத்தினர் உரிமம் ஆன்லைன் வழியே பெறலாம் எனவும் கூறியுள்ளார் மூன்று மாதம் பொருட்கள் வாங்காவிட்டாலும் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் ஆம்புலன்ஸில் ஏற்றும் ஜெயலலிதாவிற்கு பேஸ் கருவி பொருத்தப்பட்டிருந்ததாக ஆறுமுகசாமி ஆணையம் அப்பல்லோ மருத்துவர் ஸ்னேகா வாக்குமலம் அளித்துள்ளார் தமிழகத்தில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் மாநில சட்டம் ஒழுங்கு போலீஸ் துறை தலைவராக தகுதியான மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகளைத்தான் மாநில அரசுகள் நியமனம் செய்ய வேண்டும் இடைக்கால டிஜிபி நியமனம் ஓய்வு பெறும் நாளில் நியமனம் என்று யாரையும் பதவியில் அமர்த்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது காஷ்மீரில் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்திக்கு எதிராக மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் போர்க்குடி தூக்கியுள்ளனர் இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அரசை அமைக்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் கனமழை பெய்து வருவதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியுள்ளது சட்டவிரோதமாக கட்டிடம் கட்டப்பட்டதற்கு நடிகை பிரியங்கா சோப்ரா மீது மும்பை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குமா என்ற கேள்விக்கு பதில் பிரதமர் நரேந்திரமோடியின் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின உரையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் வங்கிக் கணக்கு குளறுபடியால் பேர் இரவில் கோடீஸ்வரர்களாகி காலையில் அந்த தொகையை இழந்த சம்பவம் நடந்துள்ளது தாய்லாந்தில் குகை ஒன்றில் சிக்கிக்கொண்ட கால்பந்து அணியைச் சேர்ந்த பனிரண்டு சிறுவர்களும் அவர்களது பயிற்சியாளரும் பத்து நாட்களாக நடந்த போராட்டங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளனர் ரோஹிங்க அகதிகள் முகாம்களில் கற்பனை கெட்டாத அளவுக்கு அட்டூழியங்கள் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குத்தேரஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நேபாளத்தில் கனமழை பெய்து வருவதால் அதில் சிக்கி தவித்த இந்திய யாத்ரீகர்களில் முதல் கட்டமாக பேர் மீட்கப்பட்டுள்ளனர் நூற்றி நாற்பதுடன் எடையை சுமந்து செல்லும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ராக்கெட்டை சீனா தயாரித்து வருகிறது செய்திகள். சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டுள்ள சர்வதேச நிறுவனமான வேதாந்தா ரிசோர்சஸ் லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து வெளியேற உள்ளதாக அறிவித்துள்ளது நான்கு நிறுவனங்கள் பொதுப்பங்கை வெளியிட்டு அதன் மூலம் ரூபாய் மூவாயிரத்து கோடி திரட்ட இலக்க வைத்துள்ளன நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான அளவை விட குறைவாகவே இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் அணிகளுக்கு நல்ல விளையாடும் சூழலை போட்டி நடத்தும் அணிகள் உருவாக்கித் தர வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு ஐசிசி உத்தரவிட்டுள்ளது நேற்று பிறந்த நாள் கொண்டாடிய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கிற்கு சச்சின் டெண்டுல்கர் தமிழில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் சர்வதேச முத்தரப்பு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவின் ஆரோன் பின்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரேசில் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது பந்தை சேதப்படுத்திய குற்றத்திற்கு ஆறு டெஸ்ட் போட்டிகளிலும் பனிரெண்டு ஒருநாள் போட்டிகளிலும் விளையாட தடை விதிக்கப்படும் என்று ஐசிசி அறிவித்துள்ளது நடிகர் சித்தார்த் புதுமுக இயக்குனர் சாய் சேகர் இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் இந்த படத்தில் கேத்ரின் தெரசாவும் சதீஷும் நடிக்கின்றனர் காலா படத்தை தொடர்ந்து அஜித்தின் விஸ்வாசம் மற்றும் பாலாவின் படம் ஒன்றில் நடிக்கிறார் நடிகை ஈஸ்வரி ராவ் மிஷ்கின் படத்தில் சாந்தனோவுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் நடிக்க உள்ளார் திகில் படங்களை இயக்கிய ராஜபாண்டி ஒரு படத்தில் அரவிந்த் சுவாமி நடிக்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி <taps> வணக்கம் <taps> <taps> <taps>